தோமரு சட்சி இருக்கோம் சச்சியான வடிவமே தொன்மை நம்மை சுருதியினால் உணர்கின்ற உணர்கின்றது அனாதிமுத்தியம் இது வேத பிரமாணத்தினாலே நாம் ஏற்றுக்கொள்கிறோம் இது அனாதிமுத்தியன் பேர் அதனால் ஏழைந்தின் மேலாம் நாமே ஏழை முப்பத்தி ஐந்து தத்துவங்களுக்கும் மேலாக அப்பாற்பட்டு அதிஷ்டானமாக இருக்கின்ற நாமே அனாதிமுத்தன் இது இந்த முத்தி எப்ப இருந்தது சொல்ல முடியாது அனாதி காலம் தொட்டு ஆய் இல்லாத முத்தி என அகத்தினர் அறிய வேண்டும் என்று உள்ளத்தின் கண்ணே நிச்சயம் பண்ணணும் இப்படி நிச்சயம் பண்ண தான் ஜடமாக நில அந்தயோகங்கள்லையும் மனவளக்கலை வாடும் கிளை இப்படிப்பட்டவர்கள் தியானம் பண்ண சொல்றாங்க தியானம் பண்ணுங்க தியானம் பண்ணுங்க தியானது இலக்கணம் அவன் சொல்றது இல்லை சொன்னாலும் சரியா இருக்கிறது இல்லை எல்லாம் உட்காந்து கண்ணுமொழியும் மனோஜம் பண்றது போயிருக்காங்க இது தியானம் எந்த இதுலயா ஜபம் பண்ண சொல்லாதே இல்லை ஜபம் தான் சொல்லிருக்கு அதுவும் அனுப்ப ஜபயோகம் ஜபம் பண்ணுங்க ஜபம் பண்ண அது வைஷ்ணுவ மாமசு மத்தியமே மானசிவம் நாலு விதமா இருக்கு அப்படி மானசிகமா செய்யற வரை ஒன்று கொண்டு நூறு மடங்கு அதிகம் வைத்துக் கொள்ளலாம் மானசீகம் செய்யற ஜபத்துக்கு அதிக பலன்கிறார் அப்புறம் ஜபம் கைகூடி வரும்போதுதான் தியானம் ஆரம்பிக்கும் சொல்ற அப்ப தியானம் செய்யும் போது ஜபத்து விடாமல் செய்யணும் இப்ப ஜப சேர்த்து தியானம்னு பெறதுக்கு ஜெபத்தோடு கூடிய தியானம் இப்ப நாளடைவையில அந்த ஜபம் செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தியானம் ரெண்டுமே அங்க மனசுல விளங்கும்ன்னிமா ஒருத்தர் மாதிரி இருக்கும் ஜபம் செய்ய தியானம் அப்பாற்பட்ட தெரியும் அதன் பொருள் காலப்போக்கு என்ன ஜபன் இன்னும் தியானம் மட்டும் பிரதானமாகும் அது இலக்கணம் படி செய்யும் சிறத்தை அடம் சொல்லக்கூடிய நாள் விருது பற்றி செய்யணும் நீக்கிட்டு பிரகாணம் பண்ணணும் இருக்கு அப்படி செய்யும் ஜபம் என்ன பண்ணுது தடுத்து நிறுத்தம் ஜத்துக்குமார்த்த சொ ஜ இந்த மன அளவை திரையை திரையை தடுக்க கூடிய ஜபம் தடுக்கும் தடுக்கும்போது அபியாச பலத்தினாலும் போயிரும் அது பதார்த்தம் நடத்த போயிரும் நின்று போன பிறகு தியானம் கூடும் அது ஜபர் ரகித்தம் தியானம் அப்படி அபியாச பலம் இருக்குமே ஆனால் அதுதான் மனதுக்கு அமைதி கொடுக்கும் அந்த தியானத்தின் பிறகு விசாலம் தீவிரமடையும் இப்படிப்பட்ட ஒரு தீவிரம் சொல்லப்பட்டிருக்கு சுவானந்தான் மிக தெளிவா சொல்ல இதெல்லாம் குழப்பாதிகள் எல்லாருமே அவர் நூல் போற தெளிவான கிடையாது அப்படி சொல்லியிருப்பார் அனுபவம் இல்லை அப்படி தியானம் இதான் தியானம் செய்யற முறையில் தான் படிக்கிறவங்க இவங்க எடுத்து பண்ணுங்க காலேஜ் படி பொண்ணு அந்த புஸ்தா பண்ணி சொல்றது பிள்ளைகளுக்கு காலேஜ்ல இருந்து படிக்கிற புத்தகம் இருக்கு வாங்கிட்டு வந்து படி படி படி படிக்கிறான் ஆரம்பி படிப்பும் இல்லை காலேஜ் படிப்பு கேட்டா போயிடும் தியானம்னா வற்பூர் சொல்றது இருக்கு என்ன காரணம்னா இவனுக்கு புரியுதுன்னு அர்த்தம் சொல்றது புரியாதுன்னு சொல்றாங்க அதான் சொல்ற ஜெல்லாம் புரியுதுன்னு அர்த்தம் ஜவம் பண்ணுங்க என் மண்ட சொல் தான் கண்ணிருந்தரக்கூடியது என்ன அனாதிமுத்தி ஆம் அதனால் ஏழைந்தின் மேலாம் நாமே அனாதிமுத்தி அகத்தினை அறிய வேண்டும் என்னை நிச்சயமான நழுவல் சுதம் நழுவாது அச்சுதமாதாக தூலவுடல் நாடு பிரளயத்தின் நழுவுலிங்கில் மாயை பரன் ஜீவனாக பரஞ்சீவனாக நவிழும் அயலாய் சுக்சத்தாய் நழுவல் இலாத காலம் தானே யாக நன்னி விளங்கிடுதலின் அச்சுதன் ஆகும் அச்சுதன் என்ன நாராயண பேரு அச்சுதன் இதை மலையாளத்துல பெரும்பாலும் அச்சுக்க அச்சுதன் அச்சுனாங்க அச்சுதன் நாயுச்சு என்ன அர்த்தம் சுத்தம் சுதம நடுவுன்னு அர்த்தம் நடிவு போறது அதனால குழந்தைக்கும் சுதம்னு பேரு சாஸ்திரத்துல வருது என்ன வகத்தில நழிவு வந்துருது வெளியில அதனால சுதன் பேர் அச்சுதன் என நழுவாதவன் ஒரே மாதிரி இருக்கிற அதனால் பிரம்மத்துக்கு அச்சுதன் பேரு என்பதை சொல்லி சுதம் இலக்கணம் அச்சுதம் ஆகும் நழுவாது அச்சுதமாகும் அச்சுதம் பேர் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார் நாடும் ஒரு நூறாண்டின் மேல் இராமல் நாம் சிந்திக்கிறோமே சரீரத்தை பத்தி நூறு ஆண்டுக்கு மேலே இருக்குது அபூர்வம் நூறு ஆண்டு இல்ல நழுவுகின்றது உடல் நல போகுது போகுது அந்த சூட்சம் செய்யறது போயிடுது சரி சூச்சம் செய்யறதுக்கு எப்ப ஆகலன்னு சொன்னாங்க பிரளயத்தின் நழுவு நழுவு இலுங்க உடல் விட்டுக்கணும் இங்க வாய் போட்டுக்கணும் பிரளய காலத்தை செய்யறவங்க ஓடிங்க போகுது போயிடுது அது வரைக்கும் ஆட்டம் போடுது அப்புறம் பிள்ளை காலம் முடிஞ்ச மேடம் சீல்டு காலம் வரும்போது புதிய சூட்சமரும் உண்டாகுது அப்புறம் தோளை செயல் உண்டாகுது அதாவது பஞ்சபூதத்தை பத்தி விசாரணை பண்ண பிறகு தத்துவ ஞானம் வந்த பிறகு நடு போது அவித்தை அவித்து போயிருது அப்புறம் அது நடு போகுது அப்புறம் அது மட்டும் மாயை பரன் ஜவனாக நவிலும் அப்பா ஐயே போன பிறகு மாயி பரன் ஜீவன் இருக்க சொன்னான் என்ற ஐயா முப்பத்தி ஐந்து தத்துவங்களுக்கும் அப்பாலாய் சுக சிட்சாய் அடையும் நடுவ இயலாது எங்கே நடி போறதில்லை என்னால் யாகமான தானியாக எப்போதும் அது தன்னுடைய யதார் சொல்ல இருக்கிறது தானியாக நன்னி பொருந்தி விளங்கிடுதலில் எப்போதும் அது விளங்கிக் கொண்டே இருக்கிற காரணத்தினாலே அச்சுதன் ஆகும் அது அச்சுதன் ஆக துளை சேரம் நூறு ஆண்டுக்கு மேலே இருக்கிறது இல்லை ஐம்பதுல போகிறது முப்பதுல போயிருது பத்துல போகிறது இது துளைசேரம் அச்சனம் சூழ்ச்சமும் பிள்ளைகாலம் வரைக்கும் பல பேருக்கு எடுத்துக்கிட்டே இருக்க பிள்ளைகாலம் வரும்போது அந்த சூட்சபூதங்கள்ல எல்லாம் ஒடுங்கி போகுது இந்த தன்மாத்திரைகள் ஒடி போனா அழிஞ்சி போகுது அவர் புதுசா மீண்டும் பிரணையம் அதாவது அவித்தைதான் எல்லாம் ஒடிங்கி போகுது சூளபூதங்கள் பூரா சூட்சங்களா மாறி சூட்ச்மா மாறும்போது இந்த தன்மாத்திரைகள்லாம் ஒடிங்கி போகுது ஒடி போன பிறகு அவித்தை தான் இருக்கு அதை பிரதிமதி கூட ஜெயன் இருக்கான் அதை இருக்குது சஜித்தோடு கூடியிருக்க போது அந்த வாசன பிரகாரம் பிரார்த்த பிரகாரம் சஜின உற்பத்தி ஆகும் சிறு உற்பத்தி ஆகும் உற்பத்தியான கருமானதா இருக்கிறது தான் இதே வேலை அழுத்த தத்துவம் இங்கே போனா இங்கே விஜய் அப்படி பிறப்பில்லைன்னு சொல்றது அதனால மூன்று போகுது இப்படி போறதுனால இந்த விசாரத்தினால மாயை மாயை பிரதிமித்த ஈஸ்வரன் இது எல்லாமே நழுவி போகுது விசாரத்தில் அழுகி போகுது ஆனால் நடுவாது அது ஆத்மா உணர்வு அதிர்ஷ்ட பிரமன் தான் கோடத்தனே பிரமபிரமே கோடத்தன் அடுத்த நடுவது இல்லாது ஆனால் அச்சுதன் நடுவாது வெறும் சச்சியானந்தம் மட்டுமல்ல அது நித்தியம் போதுமா இருக்கு எங்கன்னா இரண்டு வருஷம் நடுவதுக்கு இடமில்லை இதுனா பரிசன வசூக்கள் இது நழுகிதான் போகும் அதனால எல்லாமே நடுவி போக கூடிய நிலை நிரந்தரமாக இருக்கிறது எது அதுதான் அச்சுதம் அது யாரு நாம நமக்கு என்னிமா கிடையாது என்ன நாம்தான் நாம்தான் சொல்றேன் உடம்பு முடியலங்குறீங்க சாப்பிட்றீங்கன்னு சொல்றீங்க அப்படின்னா இது சரீரை நானில்ல அப்பாலன்னு சொல்லியாச்சு இல்லை முப்பத்தி அஞ்சுன்னு அப்பாலும் இருக்கு முப்பத்தி எச்சக்கணும்னா அப்ப நீங்க எப்படி அப்பாலும் இருக்க முடியும்னா முப்பத்தஞ்சு தருத்து அப்பாலா இருக்குது இருக்குது நாம தான் இருக்க நான் நம்ம தேவையா என்ன இருக்கு பத்தாமதாய் அமர்கின்ற மூன்று தனவும் சேத்திரம் முன்னுமிதை அறிபவன் சேத்ரஜனாகும் நீ மொழி பாவ உரு வஞ்சம் இது பரமசித்தில் ஆரோபமாக சொல்வதாம் சேத்திரம் தண்ணி உற்ற ஆலம்பமில்ல அறி அறிவாதியாய் பூர்வ தேக வாழ்மணுபவாம் பிராந்தி மேல்வரு தேக ஆன்ம பிராந்திக பிராந்தி மூல பிரமே அறிவின்மை நீக்கியான சொல்றார் கேத்திரம் என்பது சரீரம் சரித்திரப்போன் சேத்ரஜன்பு மூல வஞ்ஞான காரியமதாய் அமர்கின்ற மூன்று தனுவும் காரணம் என்று சொல்லக்கூடிய மூன்று சேரணும் ஆகும் இப்படி மூன்றும் முன்னாலே இதெல்லாம் இருக்கிறது என்ற அறிபவன் சேத்ரஜன் அதன் பிற விளக்கம் நீ மொழி அர்த்தம் அறியேன் எனல் அர்த்தமாக பாவனா மாத்திரமா இருக்கின்ற வடிவமா இருக்கின்ற அஞ்ஞானம் இருக்கே அது இது பரமசித்தில் ஆர்வமாகி அனாதியது என சொல்வதாம் இந்த இருக்கு பரமசித்து மேலான சித்த ஆகிய பரம சொல்வது ஆர்வமா இருக்கு தோற்றம் தான் ஆர்வமா இருக்கு திகள் அநாதியதன சொல்வதேத்திரந்த சரியா நான் என்று வாரம் பண்ணிட்டு இருக்கோம் அத்தியாவசிய நாள் சேத்திரந்தன் உற்ற ஆலம்பில் பட்டுக்கோத்தம் அதாவது பூர்வ தேக ஆன்ம அனுபவம் பிராந்தி மேல் அதாவது இந்த ஆலம்பம் இல்லாத அறிவு இருக்கு மேலே அநாதியூர் அனாதிகான சொல்ல முடியாது அடைந்தம் மனோபந்தி வாரைத்தோ வாசை எப்ப வந்தது அனாதி வந்து பிராந்தி மேல் பூர்வ முன் ஜென்மங்கள்ல சரீரத்தில ஒரு நாணங்கிற பானம் வந்தது அப்புறம் மேல் அதற்கு மேல வரக்கூடிய சரீரங்களுக்கு வரு தேக வரும் தேகங்கள் ஆன்ம பிராந்த அந்த பரிச்சேன் இழைத்தேன் அடுத்து நான் பரிச்சையை இழைத்தேன் வருது வருது பிராந்தின் பிராந்தின் வேறு மூலம் இது பிராந்தி மூல பிரமை அறிவு ஒவ்வொரு பிராந்திக்கும் மூலமா இருக்கிற மயக்கறிவுன்னு பேரு ஒவ்வொன்று காரணம் என்னன்னா தொடர்ந்து வந்துட்டே இருக்கு பரம்பரை அந்த அறிவு இன்மை அது இல்லாதன்மை எது மொழி கேத்திரம் அத்தியாசம் அதனால அந்த பிரமை இல்லாத பிரமை அறிவு தான் இங்கே இன்மை இல்லாம சொல்லக்கூடிய ஆத்மஸ்வரல்லு சொல்லக்கூடிய கேத்திரம் அது அத்தியாசம் மோகம் அதுக்கு பேர் என்ன சொல்ல கேத்திரம் என்றும் அத்தியாசம் என்றும் மோகம் என்றும் சொல்லப்படும் இதை நீக்கி இதை போக்கி அதிஷ்டானமாய் அறியும் எல்லாவற்றிற்கும் அதிஷ்டமாக இருக்கிறது அது முரணியில் நாம் எந்தவிதமான மாறுபாடு இல்லாத நாம் தான் கேத்திரஜன் பேரும் கேத்திரஜன் என்று சொன்னால் கேத்திரத்தில் அர்த்தம் கேத்திரத்தில் உடையவனு அர்த்தம் நான் நிலைத்தேன் கட்டிய நட்டேன்னு வெறும் அத்தியாசம் பிரமை தள்ளி எந்த மயக்கமும் ஆறுபாடும் இல்லாமல் இருக்கின்ற ஓசி அது அதுதான் கேத்ரஜன் அதுதான் நம்மளுடைய உண்மை சொல்லுவோம் தான் உண்மை இருப்பே வந்து இன்னைக்கு வந்தது இல்லை இதெல்லாம் விசாரம் பண்ண முன்னாள் அந்த மயக்கம் நீங்கிறோம் அத்தியாசம் போயிரும் பிரமை மயக்கம் போயிரும் அப்போது முரணில்லாமல் நிலை பெறலாம் அலையும் பொருள் விதமாக ியமென்றும் எோதே விதமென் எண்ணில் எழுகின்ற திருவிதபவத்தை அறிகின்ற சித்தெல்லையுற்ற வாக்குமன மனதில் அளிதலு அறி பொருளாளம் லட்சணாவர்த்தியில முப்பத்தொன்பதா பாட்டு மனோவாச்சா மகோச்சராய நமக என்று வருது மனதுக்கும் வாக்குக்கும் கிரிக்க முடியாது கோச்சரம்னா கிரகிக்கிறது கிரிக்க முடியாதவன் நான் ஆத்மா மனதுக்கு வாக்குக்கும் அதிஷ்டானமாக இருக்க வழிய அது மனதுக்கு வாக்குக்கும் முன்னிலை இல்லை அதுக்கு தான் இது முன்னிலை இது பின்னிலை இருக்கு அதனால் இது அதிகார முடியாது அது இது அறியமில்லாம் ஒரு வீட்டுக்குள்ளே ஜன்னல் வழியாக வெளியில் பாரலாம் பார்க்கலாம் வெளியில் உள்ளவங்க ஜன்னல் உள்ள பார்க்கலாம் பார்க்க முடியாது வீட்டுக்குள்ள பார்க்க முடியாது அப்படி போல் இதெல்லாம் வெளிப்பொருள்கள் வெளிப்பொருளை உள்ளிருந்து வாக்கக்கூடிய சாமர்த்தியம் ஆத்மாவுள்ள ஒழிய அனாத்மா பொருளும் கிடையாது என்பதை நிலை மலையும் மனம் எண்ணல் அந்த கரணம் எதை பார்த்தாலும் பிரமிக்கிறது எதை பார்த்தாலும் ஆசைப்படுறது இதான் பிரமிக்கக்கூடிய உலகப் பொருளை கண்டு பிரமிக்கக்கூடிய இந்த மனம் எண்ணல் அந்த கரணத்துக்குரியது வாக்கு எண்ணல் மறு பத்திந்திரியமாம் பத்திந்திர தலைமைத்தானமாக இங்கே வாக்குன்னு சொல்லப்பட்டிருக்கின்றார் அதனால் பத்திந்திரியம் இப்போது மனம் வாக்கு என்று சொல்வது ரெண்டு விதமாக பிரித்தாச்சு ப சிந்தியங்களும் அந்த கண்ணாலும் பதினாலும் சேர்ந்து ரெண்டில் அடக்கியாச்சுப்போம் வரும் இரு வகைக்கும் மிக எட்டோனா பொருள் இந்த ரெண்டு வகைக்கும் எட்ட முடியாத பொருள் எதுவோ அது மனோவாச்சா மகோச்சரம்தான் மனுக்கு வாட்டாதுன்னு சொல்லப்படும் என்று அது எப்படியும் எழுக்கிறார் அழுவியல் பொருள் எந்தவிதமாகுமே அசைவில்லாது ஒரு பொருளாக எங்கும் விளங்கி கொண்டிருக்கின்ற அந்த அதிர்ஷ்டான சே என்ன இப்படி இருக்குமேயானால் சூர்யமதாம் எனில் அது சூன்யம் தான் சொல்லணும் என்று சிச்சர்கள் கேட்பார்களே ஆனால் சொல்லுது பதில் அதுக்கு சுருதியானது என்ன சொல்லுது பிரமம் அஸ்தி பாதி பிரியம் என்றும் பிரம்மஸ்வரர் இருக்கு அஸ்தி இருப்பு பாதி விளக்கம் பிரியம் என்பம் சச்சிதானந்துடையமாக இருக்கிறன்னு சொல்லிவி அதை அறிபவன் அது ஆவன் என்றும் அது எவன் அறிகிறானோ அது ஆகிறான் பிரமத்து பிரமே என்று சொல்லப்படும் யார் எதை நினைக்கிறார்கள் அது ஆகிறார்கள் பிரம்மத்தையே தியானத்தை பிரம்மமாகிறார்கள் என்றும் இன்னும் சொல்லுகிறது எலை அது அற ஓதலில் எல்லை விஸ்தாரமாக சொல்லிக் கொண்டிருக்கிற காரணத்தினால் பொருள் சூன்யம் அல்ல துருதி மூலமாக சூன்யம் நிரூபிக்கப்படுகிறது ஆயின் அப்படி இருந்தாலும் கூட எட்டனாவது எவ்விதம் எண்ணில் அப்போ எட்டாவதுன்னு சொல்றீங்களே எந்த பிரகாரம் என்று கேட்டால் எழுகின்ற திருவித அவத்தை அறிகின்ற சித்து இந்த ஜாக்கிர சோப்பனை சுழத்தேன்னு சொல்லக்கூடிய மூன்று அவசியங்கள் நமக்கு உற்பத்தி ஆகின்றி நாசம் அடைகிறது ஒழுங்குறது தோன்றுகிறது ஒழுங்கிறது அப்படி அவத்தை அறிகின்ற அறிகின்ற சித்து அறிவு அது எப்படி இருக்கு எலையுற்ற வாக்கு மனதின் இலைன்னா இலைக்குறா எல்லைன்னு இலைக்குறையா வந்தது எல்லை போற்ற எல்லைக்குட்பட்ட வாக்கும் மனமும் இதனுடைய அலைதல் ஒரு இதில் அலைகிறது அன்னுவைய வெதிரேகமாவையை அறிபொருளா அறிபொருளா அல்லாது இந்த மனமும் வாக்கும் இருக்கு இந்த ரெண்டுமே உடன்பாடு மாறுபாடு என்று சொல்லக்கூடிய நிலைக்கு அது இருக்கு அதாவது மனம் வாக்கு இது ரெண்டுமே செயல்படும் செயல்படா போகும் தோன்றும் ஒடுங்கும் ரெண்டு வகை அன்பை வதிரேகம் அதனால அறிபொருளாக தான் ரெண்டையும் அறியக்கூடிய பொருளாக இருக்க வேண்டியது அது தானாக இல்லை அறிகின்ற பொருளாக பொருள் பொருள் அல்லாது அவையின் விடயம் அல்ல அதனுடைய விஷயம் அல்ல வைதிரேகம் அவை அறிபொருளாக அறிப்பொருள் அல்லாது அதாவது அன்பைய வெதிரேகம் அவையை அறிபொருளாக அறிபொருள் அல்லாது இந்த ரெண்டையும் அறிந்து கொண்டிருக்கின்ற வசத்து ஆத்மா அவையின் விடயம் அல்ல அந்த பொருளின் விடயம் ஆத்மா ஆகாது ஆதலில் இப்படி ஆகின்ற காரணத்தால் மனோ வாசா மனோவாசா மனதுக்கும் வாக்குக்கும் அகோசரம் கிரகிக்க முடியாது ஆகும் யார் நாம் என்ன அறிவாயும் நாம் எப்படி இருக்கோம் மனதுக்கு வாக்கு எட்டாத இருக்கும் மற்ற பொருல்லாம் வெறிப்பொருளாக இருக்கிறதுனால அது எல்லாம் எட்டும் சுருதிப்பரமாக என்ன சொல்வது அத்திபாதி பிரியம் ஆத்மா என்று சொல்கிறது அது சூன்யம் சொல்றது சூன்யம் கிடையாது அது எல்லா ஐட்டானமாக இருந்து கொண்டு அண்மை வேதிரியைப் பொருள்களை அறிந்து கொண்டு இருக்கிறது அதனால இந்த காரணத்தினால மனம் வாக்குக்கு மனத்துக்கு என்று விரும்பிக்கப்படுகிறது என்று இந்த பாட்டிலே ஆயுஷங்கள் சொல்லுங்கள் ஆற்றுமுரு நாமமுடு விவகரிக்கப்படுவதாம் பொருள் வியாகிருதமாம் அவையிலாது அவ்வியாகிருதமாம் இது ஜக மதன் காரண பிரமமான் சாற்று வேதாந்தத்தினர் மதம் மதம் தண்ணில் முக்கூணங்களுட்ட தகவு பிரகிருதிக்கு முக்கு சமமுட நடங்கு காலை ஏற்று பிரதான உலகதன் மூலம் என்று சொல்வர் இருவகை எனில் சர்வசக்தியாய் சித்ததாய் இயலு சர்வக் தோற்றுலகின் மூலமாம் அறிவுறு பிரதானம் அது துகளு மூலமாக சொல்லும் இவ்வேதுவால் ஜகமூலமான நாம் துரிசில் அவ்வியாகிருதனே அவ்யாகிருதன் என்ன அர்த்தம் விகிருதம் என்று வெளிப்பட்டது அர்த்தம் என்று பிரம்மத்துக்கு சொல்லப்படுகிறது என்ன காரணம் மாயக்குதான் அவ்யாகிருதம் ஆற்றும் உரு நாமடு விவகரிக்கப்படுவதாம் பொருள் வியாகிருதமாம் வியாகிருதம் உலகத்திலே சகல முறைகளிலே வழிகளிலே உருவம் நாமம் உருவத்திய நாமத்தை வைத்த விவகாரம் பண்றாங்க இது புத்தகம் பல ஏடுகளை கொண்ட ஒரு உருவம் பண்ணு அவர்த்தம் பண்ணி என்ன அர்த்தம் அவ்யாகிருதம் அது இது அவர்தம் இது வியாகிருதம் சொல்லாச்சு வியாகிருதமா அவருதம் அவன் காரணம் சாற்றும் வேதாந்த பிரபஞ்சம் பிரபஞ்சத்துக்கு காரணமா இருக்கிறது எது அதுதான் காரணபிரம்தான் சொன்னார் அது அவியாகிருதம் சாற்றுமை வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் சாங்கியமா மதம் தனியில் சாங்கிய மதத்தில் மாறுபாடு சொல்கிறாங்க என்னான்னு சொன்னால் இங்கே பிரபஞ்சத்துக்கு காரணம் காரணபிரமம் நாம் சொல்கிறோம் எனக்குதானம் உடையவர் காரணபுரமும் சொல்லப்படுது அவர்கள் அது சொல்கிறது இல்லை அவர் சொல்வது என்னான்னா சாங்கியமா மதந்தனில் முக்குணங்கள் ஒற்ற தகவல் பிரதி பிரகிருதிக்கு பிரகிருதி என்று சொன்னால் மூன்று குணங்கள் பிற கிருதி பிற அசத்துவம் ஜோகுணம் தீ தவகுணம் முக்குணங்கள் ஒற்றுமையா இருக்கிற சமயம் தான் பிரகிருதி அதாவது முக்குணம் சாமியாவ சர்வமாயிருப்பது பிரகிருதி சமான அவஸ்தை மூன்றும் வெள்ளை நூல் சிவப்பு நூல் கருப்பு நூல் மூணும் ஒரே சமமாக இருக்கும் நூல் தீட்சி அப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் முக்குணங்கள் ஒற்ற தகவல் பிரகிருதிக்கு அப்படிப்பட்ட பிரகிருதிக்கு முக்குணம் தானே சமமுடன் அடங்கு காலை அது பிரவர்த்தியாகி மீண்டும் ஒழுங்குற சமயத்தை முக்கள் படைபடி வந்துடும் அப்படி அந்த சமயத்தில் ஏற்று பிரதானமானது பிரதானம் பேருண்டு அவ்யாவிரதம் என்று சொல்லப்படும் இது சாங்கி மதத்தில் கருத்து அவியாகிரதம் உலக அதன் மூலம் உலக அதன் மூலம் என்று சொல்லப்படும் முழு தான் சொல்றாரு அவ்யாவிரதம் என்றும் உலக காரணம் என்றும் சொல்லுவார் அவங்க அவங்க வார்த்தை அப்படி சொல்லப்படுது வேதாந்தத்தில் காரணபுரம்தான் உலகத்துக்கு காரணம்னு சொல்கிறாங்க அவங்க முக்குற பிறகுரு தான் காரணம்ங்கிறாங்க அவங்க முகுணம் தான் முகுணம் தான் காரணம் முகுணம் காரணம் தான் இங்கே வேதாந்தத்தில் ஜடம் செயற்படாது ஜன சம்பந்தம் எவ்வளோ செயற்படும் அதனால காரணபுரமும் என்று சொல்லக்கூடிய பிரம்ம சம்பந்தம் இருக்குது அதனால் செயற்படுதுன்னு சொல்கிறது வேதாந்தம் அதனால சொல்வர் இருவகையினில் இந்த ரெண்டு பிரகாரத்திலும் சர்வசக்தியாய் எல்லாவற்றிற்கும் ஆர்டர் கொடுப்பதாய் சித்ததாய் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு இருப்பதாய் ஏழு சர்வஜ பிரம்மம் முழுமையான அறிவுடைய அந்த பிரம்மமானது தோற்று உலகின் மூலமாம் அறிவில் இப்போ வேதாந்தத்தில் சொல்லக்கூடிய காலப்பிரம இருக்கு அது கூட ஆரம்பகளில் உபசாரம் சொல்கிறது வழியாக உள்ளபடி பிரம்மந்தான் காரணம் மூலப்பிரகிரு மூலப்பிரகிருதியும் இல்லை அது மூலப்பிரகிரு பிரதிபித்திருக்கின்ற காரணப்பிரமும் இல்லை பிரதிபமும் இல்லை அச்சான பிரம்மந்தான் ஜெகத்துக்கு காரணம் விருத்தோபாதானம் அது மாயின் பரிணாமமும் பிரம்மத்தின் விவரத்தமே பிரபஞ்சம்னு சொல்லப்படுது விருத்தோபாதானம் இது பரிணாபாதான காரணம் மாயை காரணங்கள் உலகம் தோற்று கடைசிய நிலை ஆனால் விவகார திசையில காரணப் தான் அப்படிப்பட்ட இந்த இருவகையனில் சர்வசக்தியாய் சத்தாயும் சித்தாயும் இயலு சர்விரமும் தோற்று உலகியின் மூலமாம் அறிவு அதுல பிரதானது அப்படி இல்லாத இல்லைன்னா இல்லாத இந்த அறிவில் இல்லாத பொய்யாவை விலகக்கூடிய பிரதானம் அது துகள் உலகின் மூலமாக சொல்லும் இ வேதுவால் உலகத்துக்கு மூலமாக சொல்லக்கூடிய அந்த ஏதுவினாலேயும் ஜெக மூலமான அவங்களே ஜெகத்துக்கு மூலம் சொல்கிறாங்க அந்த எந்த மூலம் சொல்கிறான பிரகிருதி அதுக்கும் மூலமாக நாம் இருக்கும் ஜெக மூலமாகனா துரிசியில் குற்றம் இல்லாத அவியாகிருதனாமே அவியாகிருதனா வெளிப்படாத அவியாகிருதம்ங்கிறது பொதுவாக வெளிப்படாதது விகிதம் வெளிப்பட்டது அது இப்படியே பார்த்துக்கிட்டே போனோம்னா கட்சியில் காலபிரகம் வெளிப்படாமல் இருக்கு அப்புறம் அதுக்கு மேலே மூலப்பெறுகிறது வெளிப்படாதது தான் இது ரெண்டுக்கும் வயசான செய்திருக்கே அது வெளிப்படாது இதை உண்மையான வெளிப்படாத அதுதான் மாயை சம்பந்தம் ஏற்பட்டு விவகார காலத்தில் இந்த சொல்லப்படும் பெரும்பாலும் மாயை அபியாகிறதுன்னு சொல்றது உண்டு ஏன்னா பிரபஞ்ச காலமாக இருக்கிறதுனால அது மட்டும் விருப்பம் ஜடம் காரணமாகாது ஜட சம்பந்தம் ஏற்படணும் ஈஸ்வரன் தான் காரணம் பண்ணணும் பிரபஞ்ச காரணம் சொல்றது அதனால் யூத்தோபாதான காரணம் அப்படி மூத்தவாதான காரணம் ஈஸ்வரன் அவருடைய சரீரமாகிய இந்த மாயை தன்னுடைய குணங்கள் மூலமாக இவர்களையும் உலகத்தையும் தீட்டி பண்ணது அந்த உபாதான இருக்கிற மாயை செய்யுது அது அவருக்கு சரீரம் சொன்னது அவருடைய புத்திசக்தியினால சரீர பிரதானத்தினாலே நூல் உற்பத்தி பண்ணுது உற்பத்தி பண்ணுது அதே புத்தி சக்தியினாலே அப்படியே காட்டுது பிறகு அது போறது அதுலேருந்து வாசம் பண்ணது அப்படி போல ஈஸ்வரன் தன்னுடைய சரீரமாகிய மாயை கொண்டு பிரபஞ்சத்தை திருட்டி பண்ணார் திருட்டி பண்ண அது துணைக்காலமாக அவர் இருக்கார் இது புத்தி சக்தி அவருக்கு இது ஜடம் ஜடத்திலிருந்து ஜட சேதத்திலிருந்து நூறு உற்பத்தி பண்ற மாதிரி பிரபஞ்சத்தை உற்பத்தி செய்துவிட்டு புத்தி சக்தியால் நியமன சக்தியாக இருக்கார் இது ரெண்டும் பிரிவினை இல்லை அதில் மாயில அவர் அமர்ந்து கொண்டு செய்கிறார் அதனால அபிணம்னு பேரு நிமித்த காரணம் அபிநமா இருக்கு அபிநிமித்தபாதானு பேரு இங்கே சட்டி செய்யறாங்க இல்லை கொய்வன் சட்டி உபாதான காரணம் கொய்யவன் நிமித்த காரணம் ரெண்டு பின்ன காரணம் எது பின்ன நிமித்த உபாதான காரணம் சட்டி செஞ்சு செஞ்சு உடனே அவன் கொலாணம் போயிட்டு சட்டி போகறது இல்லை சட்டி இங்கேதான் இருக்கு அதனால அவன் சந்தையில் விற்க போகும்போது கொடையை வந்து விற்கணும் அவசியம் இல்லை யாரு வேணும் விற்கலாம் யாரும் வாங்கிட்டு போகலாம் கோயை போடவே மாட்டாங்க பின்ன நிமித்த வாதனம் பெறுது அதனால முதற் காரணம் என்று உபாதாரணம் முதற் காரணம் பேரு நிமித்த காரணம் துணை காரணம் பேரு எதனால முதற் சொன்னா காரியம் உற்பத்திக்கு முந்தியம் காரிய உற்பத்தியான பிறகு காரிய காலத்துல ஒரே இருக்காது அது மூலம் மண் மண்ணு வந்து திரட்டியா இருக்கும் போது சட்டியான பிறகு மண்ணு தான் பிறகு மண்ணு மூணு காலம் இருக்கிறதுனால அது உபாதாரம் சட்டி செய்கிற குராரம் உபயோகப்படுது அதனால இந்த ரெண்டு காரணமும் பிரிஞ்சு இருக்கிறதுனால இது பிண்ட காரணம் உருண்டு பூச்சிருக்கு அது பிரியாம இருக்கிறதுனால அபிநமித்தவாத காரணம் இதுதான் காலப்பெரும சொல்லப்படும் அதனால இந்த உலகத்துக்கு காரணம் சரண சம்பந்தத்தினாலே பிரம்மத்தின் பிரதிமமானதுனால காரணபுரமும் சொல்லப்படும் அவர்கள் அது ஒத்துக்கிறது இல்லை அவர் ஜடமா ஜட பிரதானமாகிய அந்த மாயை அல்லது முக்குணம் இதை தான் அவங்க சாங்கியர்கள் சொல்றாங்க இங்கே விசால திருஷ்டிக்கு அந்த காலபுரமும் அல்ல இந்த மாயும் பிரதானம் அல்ல ரெண்டுக்கு அடிச்சால இருக்கிறது எதுவோ அதுதான் அவியாகிரதம் அதான் நாம் அப்படிப்பட்ட நாமே அபிமதமாக இருக்கிறோம் என்று இந்த பாட்டில படிக்கிறார் நாசமுரல் சரமற்றது அச்சரம் நூறாண்டு பிரடயம் ஞானம் இவை நாசம் நணுகுகின்ற மூடற்கதினான் நந்த நிலதால் அச்சரம் காசின் மறு யுக்தி வேதம் அதனால் கடரு பொருள் அச்சரம்தான் கருது வாங்கி சன் சங்கை முன் உள்ள பொருள் காணலாம் பொறியின் அதனால் ஆசின் மறை விதி நிலேதத்தையும் கிரியையுற்றதையுமே அறியுமென்னில் ஆற நாம் பொறியினால் பிரமமறியப்படாதது விதி நிலேதமென்ன பேசுமவையால் உறாதி விசையை செய்யவனாதென்றுதான் பேசல் போல பிரமமே நாம் என்னும் பிரிவில் நாம் அச்சாரம் தான் அச்சரம் என்பதற்கு விளக்கம் தருகிறார் முதல்ல சொல்றார் நாசமுரல் சரம் எது எது அடிகிறதோ அதெல்லாம் சரம்னு பேர் சரமன்னா கெட்டு போறது நடக்கிறதுன்னு அர்த்தம் நடந்த போது அடிகிறது மற்ற ஆசை மற்றது மற்றதுன்னா வேறான்னு அது வேறாக இருக்கிறது அச்சரம்னு பேர் இதா இழக்கணும் அப்புறம் அதை விளக்கிறார் நூறாண்டு பிரளயம் ஞானம் இவை நாசம் நணுகின்ற மூவுடருக்கு அதீத சித்தான நாம் நந்தல் இழதால் அச்சரம் அச்சரம் என்னன்ன மனுஷனுக்கு சரீரத்துக்கு நூறாண்டு சொல்லலாம் அதுக்குள்ள யாருக்காக நூறாண்டு எல்லாம் போயிடுறாங்க சரி பேருக்கு நூறாண்டு வச்சுக்கிறாங்க பிரளய காலத்தில் எல்லாமே அடிஞ்சு போகுது ஞானம் தத்துவ ஞானம் வந்தாலும் மித்திய நிச்சயப்பட்டு அழிக்கப்படுகிறது ஆக மூன்று காரணங்களாலே போகின்றன அவையின் நாசம் அந்த மூன்று காலங்களும் அவை உண்டாகக்கூடிய பொருள்களுடைய நாசமும் நணுகின்ற மூவுடருக்கு பொருந்திருக்கின்ற சூழ சொ்சமாக காரணம் சொல்லக்கூடிய மூன்று உடல்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்ட அதிஷ்டானமாக இருக்கின்ற நாம் நாசம் இல்லாத காரணத்தினால் அச்சரம் ஒன்று வேண்டும் ஆத்மா காசுல் மறுந்த விளக்கத்தை காரணமாக மற்றொரு சொல்லாமல் என்ன யுக்தி சரம் வேதம் வேதத்தில் சரம்னு பேரு ஏன் அது ஒரு காலத்தை அணிகிறது வேதம் இடையில் வந்தது தானே அநா சொன்னாலும் கூட அதை நிலைக்கிறது இல்லை வேதம் அதனால் கலர்வு பொருள் அச்சரம் அது என்ன சொல்லுகிறது பிரம்ம சத்தியம் பிரபஞ்சம் வித்தியன்னு சொல்லுது அதனால அது பிரம்ம்தான் அச்சரம் அதனால் சொல்லக்கூடிய பொருள் பிரம்மம் அது அச்சரம் இங்க கருதி மீமாம்சிகன் சங்கை அவன் கேள்வி கேட்கறாரு சொல்றேன் மீமசிகன் நான் ஆராய்ச்சி செய்பவன் முன் உள்ள பொருள் காணலாம் பொறியினதனால் நமக்கு முன்னாடி பொருளை கா பாக்கிறதுக்கு தான் காரணம் ஞானியந்திரங்கள் கர்மேந்திரியங்கள் மனம் இதெல்லாம் இருந்தாக்கலாம் மறை எந்த பந்தமும் இல்லாமல் பட்டுக்கோடு இல்லாமல் இருக்கின்ற வேதமானது குற்றமில்லாத வேதமானது விதி நிடைதத்தையும் வீத்தனை செய்தல் விளக்கண செய்யாத வெளுத்துல தான் வேது கருத்து வீத்தனை என்ன எல்லோருக்கும் அனுகூலமாக உள்ள பதார்த்தங்கள்லாம் விற்றன கடமை நன்மை செய்தல் உபகாரம் செய்தல் பஞ்சக்கியம் பண்ணுதல் இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள்லாம் செஞ்சாக்க விதித்தனன்னு பேர் விளக்குன்னு என்ன துக்கத்துக்கு எதுவான காரியங்கள் செய்யவிடாது வேதத்துக்கு புறம்பானது கொள்ளை களவு கல்காமன்னு சொல்வது போய் செல்கிறது ஏமாற்றி வஞ்சகம் பண்ணுறது இதெல்லாம் வேத விளக்கான்னு பேர் நிடேதம் நிதத்தையும் கிரியை உற்று அதையுமே அறையும் எண்ணில் அதனுடைய செயல்பாடுகளும் அதையெல்லாம் சொல்லுகிறது வேதம் அப்படி என்னில் ஆரணம் பொறியினால் பிரம்மம் அறியப்படாது அது மட்டுமல்ல வேதம் சொல்லுகிறது இந்திரியங்களால பிரம அறியப்படாதுன்னு சொல்லியிருக்கு அவையால் போராது ஆக விதி நிசேஷம் என்று சொல்லக்கூடிய அவையினால இது பொருந்தாது அது விதி நிசேதம் பிரதான ஒழிய பிரம்மம் வந்து சத்தியம் என்று சொல்லக்கூடிய அது தன்மை இல்லை என்று வாதம் பண்றான் அதுக்காக இமிசையை செய்யவோனாது என்றுதான் பேசல் போல அது ஒன்ற விதமான துன்பம் கொடுக்காது என்று செய்ய ஒண்ணா ஒண்ணாது என்று தான் பேச என்று பேசல் போல பிரம்மே நாம் என்ன அறி என கூறலால் அப்படி சொன்னாலும் கூட வேதல கடைசி பாகத்துல பிரம்மே நாம் அகம்பிரமாசுமி தத்துவம் அதனையா இருக்கிறாய் என கூறலால் பிரிவுகள் நாம் அச்சரம் தான் இல்லாத நாம் அச்சரம் நாசம் இல்லாதவன் வேதமானது சரம் வேதத்தில் சொல்லப்பட்ட பொருள் உண்மை சாங்கியன் சங்கம் என்றான் தான் சொல்லுவது அது வந்து பிரம்மம் சத்தியம் பிரபஞ்சம் முக்கியம் வேதத்துக்கு சொன்னா முற்பகுதியிலே சொல்லிருக்கு பிற்பகுதியில சொல்லிருக்கு பிரம்ம சத்தியம் பிரபஞ்சம் என்றும் அந்த பிரம்ம நானா இருக்கிறேன் ஆன்மாவன்று உலோகாயுதன் சங்கை அணம் வனிதை முதலான போகங்கள் எல்லாம் அறிந்த அனுபவிக்கையால் ஆகம் திரு கெண்ணும் அவனையே சாருவாக அமரவே கண்டித்தல் இந்திரிய மில்காலை அறிவு கெட்டொன்றைந்தான் அறிந்த அனுபவித்திடாதாலுமே இந்திரியமர் காலை அறிவதாக வாகமது ஆகம் அறிவு அன்று பொறி அறி திரு கெண்ணும் அவனை அரி அயனால் வளக்கற்றபடியே பிராணது இந்தியங்கள் ஆன்மாவுமே அன்று என்று உரைக்கும் அவனை அறிவுபாசகனுமே நீக்கல் அப்பிராணபொறியாக முதலியாவும் மனமில்லாவிடில் தோற்றாமையான் மனம் திருக்கு மற்றது திருசியங்களென்னும் அவனையும் அவனையும் விடின் மனது சரணம் அதனற்றே அறிவு என்னும் அவனையும் புத்தன்னிக்கல் அறிதலு யாவும் இலை அச்சூன்யமான் என அவனை பட்டாச்சாரி அது மான்மாவன்று உருண் சுகம் அடைந்தனன் சொலுத்தீவன் அறியவென்பன் யாவரையும் நீக்கல் வேதாந்தி அறிவில் ஜீவனே விடையவரை இலகலால் அரிய அறிவல்லையாவும் அறியும் நாம் திருக்கே திருக்கு என்பதற்கு எவ்வளவு பெரிய ஒன்றை வாழ்க்கை பங்கு என்ன மதவாதிகள் வாதம் இருக்கிற மறுத்து மறுத்து கடைசியில முடிக்கிறார் அறிவது பிரச்சனை அறிவது திருக்காம் இலக்கணம் அது எது அது ஆன்மா சொல்றாரு அலாது அல்லாமல் தானசை அமர் திருச்சியங்கள் ஆன்மா அன்று சொல்றது இங்கே இருக்கின்ற திருச்சியங்கள் திருக்குனாலே அறியப்படும் திருச்சியம் அப்ப திருக்கு எது திருச்சியும் வாதம் எப்படி அர்த்தமாச்சா இப்ப நாம் பார்த்து உட்கார்ந்து இருக்கோம் நாம் திருக்கு நம்ம அறியப்படுதுன்னா திருச்சியு இதே மடம் விளக்கு மைக்கு இதெல்லாம் திருச்சியம் பேர் நான் என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் அறிகிறோம் அதனால் திருக்கு நமக்கு பேர் திருசியம் இதுக்கெல்லாம் பேர் இப்போது அறிகிறது ஆத்மா என்று சொல்கிறோம் அந்த ஆத்மா எதுன்னு கண்டிப்பாதுன்னா வாதம் ஆத்மா அறிவது சரி சொல்லிவிட்டீங்க அறியப்படுவதெல்லாம் திருச்சியம்னு சொன்னீங்க அது திருக்குனுக்கிறீங்க இது திருக்கு பிரச்சனை கடைசியில கொண்டு போய் அதிட்டான சேதம் தான் திருக்கு திருச்சியை அமர் திருசியங்கள் ஆன்மா அன்று திருசிய பதார்த்தங்களுக்கு ஆன்மா ஆகாது இதை முதல்ல முன்முறை சொல்லியாச்சு இப்ப வாதம் உலோகாயுதன் சங்கை கேட்கலாம் அணம் வணிதை முதலான போகங்கள் எல்லாம் அறிந்து அனுபவிக்கையால் ஆகம் திருக்கு அவங்க உலகம் சொல்லலாம் அதான் சாப்பாடு விஷயம் அப்புறம் இந்த இது போகபாக்கியங்கள் மனை மக்களோட அனுபவிக்கல்லவா அணுவி சரி முடியுமா சரிந்தான் திருக்கு அதான் எல்லாத்தையும் அறியுது போகபாக்கியங்கள் எல்லாம் மனை மக்கள் எல்லாம் திருச்சியம்னு சொல்றோம் வாதம் அந்த வாதத்துல மறுக்கிறாங்க இனி உருவாசன மதம் பெயர் உருவாசனா படிச்சக்கரத்தினுடைய தாப்பிடார் ஆனால் அவர் தேகமே ஆத்மா மோட்சம் இதான் உலகாத கொள்கை ஆனால் தேகமே ஆத்மா என்று சொல்கிறார்கள் அது அவனையே அப்படி சொல்லக்கூடியவனையே சாருவாக மறுக்கிறான் சாருவா என்ன சொல்றான் அமரவே கண்டித்தல் பொருத்தண்டிக்கிறான் இந்தியாலை அறிவு கட்டு இந்தியர்கள் செத்து போன அனுபவிக்குதான் அப்ப இந்திரிய அர்த்தமாச்சா இல்லையா அவருடைய கேள்வி இந்திரியம் எல் காலை அறிவு கட்டு ஒன்றையும் தான் அறிந்து அனுபவித்த அனுபவித்திடாதாலும் இந்திரியம் ஆகம் ியம் அலை அறிவதாகலகலால செத்துல மயக்கப்பட்டு விழுக்க அனுவிக்க முடியாது அதனால அப்பவுன்று ஆமாக்க வந்தான் மறுக்கறாங்க அவன் கண்டிக்கிறான் தத்துவாதி வளக்கற்ற படியே பிராணன் ஆன்மா அல்லாது இந்திரியங்கள் ஆன்மாவுமே அன்று நான் சுருதி பெருமானம் கொடுக்கறேங்கிறேன் எல்லாரும் சுய பெருமாணம் உண்டு ஒரு ரோசனும் சுருபெருமானம் கொடுக்குறேன் அப்படியே இவனும் இதெல்லாம் சுருதி பெருமாணம் விசாரிக்கு ஆரம்ப கட்டத்தில் உள்ளதை அப்படியே எடுத்துக்கிறாங்க அவங்க மேலும் கட்டத்தில் போகிறதில்லை அதாவது தேவர்கள் மனித மனிதர்கள் அல்லது அறக்கர்கள் எல்லாம் பிறந்தவர்கள் போனாங்களாம் போய் எது ஆத்மானாங்களாம் சரி எது இருந்தால் சரீரம் செயல்படுகிறதோ அது ஆத்மா அது எது இல்லா என்றால் செயல்படாதோ அது அந்நாத்மா அப்ப எல்லாம் யோசனை பண்ணி வந்தாங்களாம் பிராணன் இல்லைன்னு சொன்னா சைரம் வேங்குமா தான் ஆத்மா இது பிரம்மதேவன் அப்படியா சரி அப்படியே வச்சுக்கோன்னு சொல்லிட்டாரு அவரு வச்சுக்கப்போ அப்படின்னா அதனாலதான் சொல்றேன் இது அயனால் பிரம்மதேவனால் வளக்கற்றபடியே அவரே ஒத்துக்கிட்டார் பிராணன் ஆன்மாவது இந்திரியங்கள் ஆன்மாவும் அன்று என்று இந்திரியவாதியை இந்த பிராணாத்மவாதியை கண்டிக்கிறான் என்று உரைக்கும் அவனை அவன கூட அறி உபாசகனுமே நீக்கல் உபாசன காண்டம் அதாவது தெய்வத்தை கும்பிடாதான் அதாவது நாரத பஞ்சரத்தனம் பாஞ்சராத்திரம்னு ஒரு சாஸ்திரம் இருக்கான் அதில் உபாசனை பண்றன் தான் முக்கியம் சொல்லப்பட்டிருக்கான் அதனால் அவனை பத்தி அவன் கண்டிக்கிறான் இப்போ என்று உரைக்கும் அவனை அறி உபாசகனுமே நீக்கல் அவன் கண்டிக்கிறான் பிராண பொறி ஆகம் முதல் யாவும் மனம் இல்லாவிடில் தோற்றாமையால் மனம் திருக்குன்னார் மனசு இல்லா இந்திரியம் செயல்படுமா பிராணம் செயல்படுமா சைரியம் செயல்படுமா அத மனசுதான் ஆத்மா மற்ற இதெல்லாம் திருக்கு திருச்சி பண்ணிட்டு அப்படி சொன்ன அது திருஷங்கள் திருஷியங்கள் சொன்னையும் தார்க்கிறான் கண்டித்தல் புத்தி இல்லாத விட மனது சரணம் அதனால் திருக்கு அறிவு மனசு இருக்கே எப்படி சரணம் சக்தி உள்ளது சிந்தனை பண்ணிட்டே இருக்கும் ஒரு காரியம் செயற்படாது புத்தி சக்தியில எந்த காரியம் பண்ண மனசு உறுதிப்பாடு வேணும் இல்லை நீக்கல் புத்த மதத்துல புத்தி ஆத்மான்னு சொல்லக்கூடிய ஒரு சாரால் அதுலேயே சூன்யவாதில இருக்காங்க அப்படிப்பட்ட புத்தன் சூன்யவாதி புத்தன் என்ன பண்றான் அறிதலூர் யாவும் சுளுத்தியில் இலை நம்ம எல்லாம் பாக்கிறோம்னு சொன்னீங்க இல்ல மனசு புத்தி இல்ல பண்ணுவதுல்லவா சுழித்தி அவசியம் இருக்கா சொல்லுத்த அவசியம் அதனால சூன்யம் ஆன்மா என அவனை அப்படி சொல்லக்கூடிய அவனை நவீன சொல்லான் என்ற பட்டாச்சாரி அதுவும் ஆன்மா ஒன்று எதனாலே ஊரும் சுகம் அடைந்தன சுளுத்தியில் என அறிவு என்பன் பிறகு ஒரு சூன்யம் சொல்லுமா இல்லையாவே சொல்லுறான் ஜீவன் சொல்றான் ஜீவன் தான் ஆத்மான்னு சொல்றான் ஜீவனே பட்டாச்சாரியா சரி இது வரைக்கும் முடிஞ்சு போச்சு என்பன் யாவரையும் சொல்லப்பட்ட மீன சொல்ல அத்தனை பேரையும் நீக்கல் வேதாந்தி வேதாந்தி நீம் என்ன சொல்ற வேதாந்தி அறிவில் ஜீவனே ஜீவனுக்கு அறிவு இடைய சொந்த அறிவு இல்லை அது பிரதீபம் அறிவில்லாத ஜீவன் ஆதியாய் விடைய வரை முன்ன சொல்லப்பட்ட விசய இன்பங்கள் தான் கொடுக்கிறது சரி மணிக்கு சொன்னானே லோகாயுதன் அது வரைக்கும் இலகல் இலகாது இலகலா இலகலால் விளை கொண்டிருக்கு அது எல்லாத்தையும் காணப்படுது இப்ப இவ்வளவு விஷயம் சொல்றேன் ஒன்று அப்பாற்பட்டு இலகல் இலகலால் இப்படி எல்லாம் விலங்கு அறிவு அல்ல அதெல்லாம் செயற்பட்டு கொண்டிருக்கு எது அவை அறியும் நாம் திருக்கேன் இத்தனி அறிவுறது நாம தான் இந்திரியங்கள் முதல்ல சரீரம் அப்புறம் இந்திரியங்கள் அப்புறம் பிராணம் அப்புறம் மனசு அவரை புத்தி அவரை ஜீவன் இத்தனை பேர் சொல்லிட்டாங்க இத்தனை பேர் சொல்லக்கூடிய ஒரு பொருத்த இருக்கான்ல அப்போ ஜீவன் சொன்னால் ஜீவன் இருக்கான்னு சொல்லக்கூடியதும் அண்ணிமா இருக்கான் அப்புறம் அண்ணிமாக இருக்கிற அவளுக்கு அன்னிமான் உணர் இருக்கான்னு சொன்னாக்க அன்னிமா இருக்கிற இருக்குன்னு யாரும் சொல்கிறதில்ல எனக்கு அன்னிமான் இருக்குன்னு சொல்லும்போது புறத்தே சொல்கிறாங்க ஒழிய எனக்கு உள்ளே ஒன்று உணர்வு இருக்கான்னு சொல்கிறதில்ல யாரும் அதனால இப்படி தள்ளிக்கிட்டே போனாக்க எல்லா பொருளையும் பார்க்கக்கூடிய ஒரு அறிவு இருக்கு அந்த அறிவுக்கு பின்னால் இருந்து இந்த அறிவு பார்க்கறது இல்லை அப்படி இந்த அறிவு பின்னாலே உன்னுரையும் பார்க்குதுன்னு சொன்னால் அந்த அறிவு எதை பார்க்குது அது ஒரு அறிவு இல்லை அப்போ அந்த அறிவு எதை பார்க்குது ஆனால் அதான் சொன்னான் இலை இலை இல்லாமல் போய்கிட்டே இருக்கும் அதனால அது பொருத்தமில்லை எல்லாவற்றையும் நான் பார்க்கிறேன் எல்லாவற்றையும் என்னுக்கான புறம்பா இருக்கிறது என் நிச்சயம் பண்ண பிறகு நிச்சயம் பண்ணது எது ஒரு அறிவு அந்த அறிவு தான் இதை இந்த அறிவு எப்படி இருக்குன்னு சொன்னா அதுதான் சச்சானதுமா இருக்கிறது என்று முன்பாட்டில் சொல்ல சொல்லப்பட்டது அதனால இந்த இத்தனை மதவாதிகள் சொன்னாலும் கூட அத்தனையும் அறிந்து கொண்டிருக்கின்ற ஒரு அறிவு அது ஆத்மா இதெல்லாம் அரியப்படும் பொருளாக போச்சு அரியப்படும் பொருளாக இருக்கிறதுனால அது ஆத்மா ஆகாது இதெல்லாம் முன்னாலே சொல்லியாச்சு இலக்கணம் எது காணின்றதோ அது தெருக்கு காணப்படுவது திருஷ்யம்னு சொல்லப்பட்டது இத்தனையும் காணப்படும் பொருளாக போன பிறகு காணும் ஆத்மாதான் அதனால ஆத்மாதான் திருக்கு மற்ற எல்லா பொருள்களும் ஜீவன் வரைக்கும் திருசியங்கள் அதனால ஆத்மா ஆகாது என்று அக நோக்க மனதில் அகப்படும் வஸ்துவே பிரிவான் வெளிநோக்கமாய் சகதீசர் தேவர் சாஸ்திரம் என்ன விளையா தமிழ் அடைந்து தோய்ந்து பருவம் சார்ந்து பரமோட்சே நாடிலான்மா மிக தகு நிறதி செய்ய முத்தியும் பகர் சுருதி வாக்கிய உபதேசமுற்றுழல் பொறிகள் பல்கரணம்யாவும் நீக்கி பன்னிடும் பிரத்தியக்கு விருத்தி என்று ஒரு பற்றியே தன்னை நோயி தகமையொரு வெயிலின் விளக்கென குன்றியே சாட்சி மாத்திரமா ஜனிக்கின்ற விருத்தி ஞானத்தையே காணும் நான் தயங்கிடு பிரத்தியக்கே லட்சணாவர்த்தியார் நாற்பத்தி மூன்றாவது பாட்டு முன் பாட்டில் திருக்கு திருசியம் பற்றி சொன்னார் ஒவ்வொரு மதஸ்தர்களும் ஒவ்வொரு ஒரு மதஸ்தர் கண்டித்து கடைசியில் வேதாந்தி பட்டாச்சாரிய மாற்ற கண்டித்து அதை நிறுத்துக்கிறார் அந்த ஜீவனையும் பார்த்து கொண்டிருக்கிறவர் ஆத்மா அந்த ஆத்மா தான் நாம் ஆக அதுதான் தெருக்கு ஜீவன் உள்பட அத்தனையும் திருசியங்கள் என்று முடித்தார் இப்போது பிரத்யக் பிரத்யக் அண்ணா உள்ளே இருக்கிறதுன்னு அர்த்தம் பிரத்யக் அப்படின்னா பரமாத்மா உள்ளே இருக்கிற ஆத்மாவுக்கு அந்நியம் பரமாத்மா யாகமாக இருக்கிறது சொல்லப்படுது அதை பற்றி வளர்க்குறார் முதல்ல பிரத்யக் என்னன்னு விளக்கம் கொடுத்துட்டு அப்புறம் விரிவு உரையை பார்க்குறார் அகநோக்க மனதில் அகப்படும் வஸ்துவே பிரத்யக் உள்நோக்க மனதில் மனம் உள்ளே போகும்போது அதில் எது கிடைக்குது எந்த வஸ்துவோ அந்த வஸ்து உள்ளே இருக்கிற வஸ்து அது அந்த ஆன்மா அதுக்கு ஆன்மான்னு ஜீவாதியாய் பராக்காம் விருத்தி வெடிநோக்கமாய் அவித்தை அம்மாயை அவித்தை இதன் காரணமாக ஜீவாதியாய் ஜீவன் முதலான எழுகை பரப்பு எண்பத்தி நாலு பராக்காம பரணாம போகும்போது ஜகன் ஈசர் தேவர் விடயங்கள் தமிழ் அது அந்த வெளிநோக்கமாக போகும்போது ஜீவனை ஜீவர்கள் என்றும் ஈசர்கள் என்றும் தேவர்கள் என்றும் சாஸ்திரங்கள் என்றும் விடயங்கள் என்றும் அலைந்து ஓய்ந்து பருவம் சார்ந்து பரமோட்சத்தை நாடில் இந்த ஜீவர் என்ன பண்றாங்க இப்படி எல்லாம் பல விதமாக அலைஞ்சி அலைஞ்சி போய் பக்குவமான பிறகு பருவம் சார்ந்து பக்குவமான பிறகு பக்குவத்துக்கு பிறகு எப்படியாவது மோட்சமதே நாடில் முச்சடையும் என்று கருதுகின்ற காலத்து ஆன்மா மிக தகு நெருசிய முத்தி மேன்மை பொருந்திய தகுதி வாய்ந்தது அதிசயம் இல்லாத முத்தியம் அதிசயம் ஒரு காலத்து இருந்து போயிடும் அளவு இருக்கிறது அதிசயம்னு பேருக்கு எங்கும் எல்லா காலங்களிலும் எல்லா இடத்துலையும் இருக்கிறது நெகசியம் பேரு அது என்ன அதிசயமா நடக்குது அப்படிங்கிறாங்க எல்லா இடத்துலயும் நடக்கு கொஞ்ச நேரத்துக்கு போயிடும் ஒரு அதிசயம் நடந்தப்பான்னு கொஞ்ச காலம்தான் அப்படி போல இது நெகசிய முத்தி ஏன் என்று சொல்லக்கூடிய பகர் சுருதி வாக்கிய உபதேசம் உற்று சொன்னான் என்ற வாக்கியம் உபதேசம் தத்துவக்கூடிய உபதேசம் பெற்றுக் கொள்கிறார்கள் உபதேசம் உற்று உடல் பொறிகள் பல் கரணம் யாவும் நீக்கி சரீரம் சரீரத்தில் இருக்கிற பொறிகள் உள்ள இருக்கின்ற அந்த கரணம் யாவும் முற்றும் சொன்னா மனதில் உள்ள வாசனைகள் எல்லாத்தையும் நீக்கி பன்னிடும் பிரத்தியக்கு விருத்தி என்று ஒரு பெயர் பற்றியே அப்போது உள்முகமாகின்ற விருத்தின் பெயர் அதிஷ்டானத்தை விருத்தி விருத்தி என்ன பரணாமன் பெயர் என்ன மனதிலுடைய பெயர் பன்னிடும் பிரத்தியக்கு விருத்தி அந்த உள்முகமாக செல்லக்கூடிய அந்த விருத்தியானது என்று ஒரு பெயர் பற்றியே அப்போது அந்த மனதுக்கு அகநோக்கம் உள்ள விருத்தி என்று பெயர் பண்ணுது ஒரு வெயிலின் விளக்கு என கொள்ளியே இத்தனை காலம் இப்படி கஷ்டப்பட்டு துக்கப்பட்டேன் இப்பதான் உள்முகமாகி அந்த அதினானத்தை அறிந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்குது அப்படி நினைக்கும் தகைமை ஒரு வெயிலின் என்ன? வெயில் சூரிய வெளிச்சத்துல விளக்கு வச்ச முன்னாடி தீபம் தான் தீபம் அது உலகத்துக்கு எல்லாம் வெளிச்சு கொடுக்கிற சூரியன் முன்னாலே ஒரு வீட்டுக்கு வெடிச்சு கொடுக்கிற விளக்கு என்ன பண்ணும் போயிடும் அப்படி போல விளக்கு என்ன விளக்குன்னு சொல்லக்கூடிய அது குன்றியே மங்கி வை மங்கி வந்த பிறகு சாட்சி மாத்திரம்தான் ஜனிக்கின்ற விருத்தி ஞானத்தையே காணும் நாம் அப்போ சாட்சி மாத்திரமா ஜனிக்கிறது அது அடித்தான சேதம் தான் அடித்தான சேதத்துக்கு சாட்சியன் அது விருத்தியினுடைய வேலை தான் அதே சர்வசாட்சி சரீரளவுக்கு விவகாரம் பண்ணும்போது சாட்சி எல்லா செய்திகளும் எல்லா உலகளும் விவகாரம் பண்ணும்போது சர்வசாட்சியம் பெயர் அப்படிப்பட்ட சர்வசாட்சி ஆகி இப்போ சாட்சி ஆகும் சர்வசாட்சி தான் சாட்சி மாத்திரமா ஜனிக்கின்ற விருத்தி ஞானத்தையே அந்த விருத்தி ஞானம் என்ன இருக்கு பிரத்யக் ஆத்மா நான் என்று அவர்கள் அதான் காணும் நாம் தயங்குலே பிரத்யக்கே அது எந்தவிதமான மயக்கம் இல்லாத பிரத்யக் என்று சொல்லப்படும் ஆத்மா பிரத்யேக் இந்த ஜீவன் பல காலம் ஜெகஜீவ பரம்பு உழன்று துக்கப்பட்டு வருத்தமடைந்து சுருதி பிரமாணத்தின் மூலமாக சத்துமிசி மகா வாக்கியத்தை விசாரணை செய்து உள்முகமான பிறகு அந்த ஜீவனுடைய அகங்காரம் நான் எனதுங்கிற மகாரங்கள் இதெல்லாம் போயிருக்கு போன பிறகு அந்த மனோபித்தான் உளுமுகமாகிறது உள்ளே அதி செய்த ஒன்றுதான் இருக்கிற நிச்சயம் பண்ணி நிச்சயம் பண்ணக்கூடிய அந்த விருத்தி இருக்கு அது நாம் என்று சொல்லக்கூடிய அளவில் நமக்கு அந்த விளக்கம் கொடுக்கிற விருத்தியானது அதுதான் பிரத்யேக்கு அந்த விருத்தியின் மூலமாக உள்ளே இருக்கிற அதிர்ஷ்டமாகிய ஆத்மா இருக்கிறோம் அது பிரத்திய பெயர் அதனால பிரத்யேக் ஆத்மா உள்ளே இருக்கிற ஆத்மான்னு பெயர் பிரத்யேக அபிநபரம் ஆத்மான்னு சொன்னால் புத்தி இருக்கை தான் மனசாமதிக்கும் கூட அவன் கட்டுப்பட்டுதான் ஒத்துக்கோங்க அவன் சுதந்திரமாக இச்சா பிரார்த்தத்தை பயன்படுத்துவதில்லை இந்த உள்முக விருத்தி வந்து பரிச்சின விருத்தி